நற்றினை நேர்கள் அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம் கூறுவது கதை சொல்லி சரிதா இன்றைய கதையோடு விளையாடுவில் நாம் கேட்கவிருக்கும் கதை அம்மா ஒரு இராணுவ வீரன் நாட்டுக்காக போரிட்டு உருக்குலைஞ்சு போயிடுறான் தன்னுடைய உடம்பு முகம் எல்லாம் செதைஞ்சு போயிடுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய அம்மாவை பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது ஆனா இந்த முகத்தோட அம்மாவை பார்த்தோம் அப்படின்னம்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி சரி அவங்க நம்மளோட நண்பனாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாரு போய் வீட்டோட கதவை தட்டுறாரு அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க யார் பாணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே உடஞ்சி போயிட்றோம் அம்மாவுக்கே நம்மள அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாறிட்டோமே சொல்லிவிட்டு கண்கள்லாம் அப்படியே கலங்கி போயிடுது அம்மா நான் உங்கள் பையனோட நண்பன் கீர்த்தி உங்கள் பையன் நல்லாயிருக்கா ஒரு விஷயமாக இந்த வழியாக வந்த அப்படியே எங்கள் அம்மாவையும் போய் பார்த்துட்டு வாடின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாம்மா அப்படின்னு சொன்ன உடனேயும் ரொம்ப சந்தோஷம் தம்பி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உகார வச்சு சாப்பாடெல்லாம் போடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்த அவர் அம்மா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு நான் நாளைக்கு ட்ரெயினில் கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே நீ எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம் தம்பி என் பையனோட நண்பன் சொன்னீங்க இல்லையா நீ எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவரோட உடையெல்லாம் கழட்டிட்டு வேற உடை போட்டுக்கிறாரு அந்த அம்மா அன்னைக்கு நைட்டே வந்து ஏன்னா காலையில் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு நைட்டே உடைகள்லாம் துவச்சி காய வச்சுறாங்க காலையில் எழுந்திரிச்சு தம்பி உனக்கு பிடிச்ச சாப்பாடு சொல்லுங்கள் செய்கிற அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நல்லா பருப்பு குழம்பு ரசம் பொரியலோட சாப்பாடு வச்சு கொடுங்கம்மா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சொன்ன உடனே அவங்க அம்மா பருப்பு குழம்பு சமுதாயம்லாம் வச்சு பரிமாறுறாங்க இப்போ சாப்பிட்ருக்கும் போது சொல்கிறாங்க என் பையனுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி அப்போ அப்படியே அவங்க அம்மா வேறுட்டு பார்க்குறான் அவனாலும் அழகை கட்டுப்படுத்த முடியல கண்ணில் வர தண்ணியை தொடச்சிக்கிறான் அம்மாவும் அந்த பக்கம் திரும்பி முந்தானையில் கண்ணில் வர தண்ணியை தொடச்சுக்கிறாங்க சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் இரு தம்பி என் பையனுக்கு பிடிச்ச ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்கேன் அவனுக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இதை கொண்டு போய் அவங்கள்ட கொடுக்க முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டவுடனே கண்டிப்பாக கொடுக்குறேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு கிளம்புறாரு கிளம்பி போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு சரி திறந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து திறக்கிறாரு திறந்த மேலே ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரை பார்க்குறாரு மகனே உன்னை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருக்கு அப்படியே ஓடி வரலாம் திரும்பவும் வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அம்மாவை அப்படியே கட்டுப்பிடிச்சிட்டு அழுகளுன்னு அழுகிறான் எப்படிம்மா என்னை கண்டுபிடிச்சிங்க எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனால் அழுகை கட்டுப்படுத்தவே முடியல அப்படி கேவி கேவி அழுகிறான் என்னோடய பையனை எனக்கு தெரியாதா நைட்டு நீ துவைக்கிறதுக்காக கழ்த்தி போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நான் துவைச்சு போட்டேன் தெரியுங்களே அப்படின்னதையும் ஆமாம்மா அதில் உன்னோடய வாசனை இருந்ததா என் பையனோட வாசனை எனக்கு தெரியும் முகத்தை இந்தளவுக்கு நீ சிதச்சிட்டு வந்து நின்னா கூட அது நாட்டுக்காகத்தான் ஏன் இப்படி உன்னை நீ மறைச்ச ரொம்ப பெருமையாக நான் வச்சுக்குவேன் உன்னை நாட்டுக்காக என் பையன் எவ்வளோ செஞ்சுருக்கம் பாருன்னு நான் உன்னை பெருமையாக கொண்டாடுவேன் முகம் முக்கியம் கிடையாது மனசு தான் முக்கியம் நீ நாட்டுக்காக உன்னையே கொடுத்துருக்குறேன் இதை விட எனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீண்டும் அடுத்த கதையோடு விளையாடுவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்